நமது ஆத்ம தாகத்தை தீர்க்கும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பரம திருப்தி True satisfaction வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் நான்காம் அத்தியாயம் ஆறு முதல் பதினான்கு அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்று உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம வேளையா இருந்தது அவருடைய சீடர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கல்லவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய நிமிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள் அவளுக்கு இயேசு மறுமொழியாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் ஆழமாயிருக்கிறதே பின்ன எங்கே இருந்து உனக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் கால்நடைகளும் இதில் குடித்ததுண்டே என்றாள் இயேசு அவளுக்கு மறுமொழியாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு தாகமாயிருக்கிறேன் I Thirst சிலுவையில் இருந்து இயேசு மொழிந்த வார்த்தைகளை கடந்த நான்கு நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம் சமாரிய நாட்டு பெண்ணிடம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது என்று மொழிந்த ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது நான் வறண்டு தாகமாயிருக்கிறேன் என்று கதறுகிறார் முந்திய இரவில் கெட்சேமனை தோட்டத்தில் இரத்த வேரவையில் தரையில் சிந்த ஜெபித்தது அதிகாரிகளிடம் அங்கும் இங்கும் இழுத்து செல்லப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டது முள்முடி சூட்டப்பட்டது கனமான சிலுவையை சுமக்க முடியாமல் தடுமாறி கொல்கதா மேட்டிற்கு நடந்து வந்தது இவையெல்லாம் சேர்ந்து கிழித்த அவரது உடல் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தாகத்தால் வாடுகிறார் மயக்கம் உண்டாக்கும் காடியையும் அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எல்லா வேதனைகளையும் சுய நினைவோடு அனுபவிக்க தம்மை ஒப்புக் எதற்காக நாம் தாகமடையாதபடி கிறிஸ்து தாகமடைந்தார் நமக்காக திறக்கப்பட்ட ஊற்றாகும்படி அவர் பிளக்கப்பட்டார் சகரியா பதிமூன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க அந்நாளிலே திறக்கப்பட்ட ஓர் ஊற்று ஒன்றாயிருக்கும் அடிக்கப்பட்ட மேய்ப்பனாகிய அவர் மேய்ப்பனை விட்டு மந்தரையில் சிதறிக்கப்படும் என்ற வசனத்தின்படி அடிக்கப்பட்ட மேய்ப்பனாகிய அவர் மந்தையை விட்டு ஓடவில்லை அவர் மந்தையை அமர்ந்த தண்ணீர் அருகில் கொண்டு போய் நன்மையும் கிருபையும் அந்த ஆடுகளுக்கு அழித்து அவைகளை திருப்தியாக்குகிறார் இயேசு நமக்கு தண்ணீர் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்குள்ளேயே ஒரு ஊற்றையும் ஒரு ஸ்பிரிங் அதையும் வைத்து விடுகிறார் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாயிருக்கும் என்றார் கிறிஸ்தற்றோரின் சோக நிலை என்ன தெரியுமா ஒன்றுமே அவர்களை திருப்தி படுத்துவதில்லை சம்பாதித்து பார்க்கிறார்கள் திருப்தி இல்லை பணம் கடல் நீரை போன்றது குடிக்க குடிக்க தாகம் கூடும் அடுத்து பாலின பாவங்களை பருகி பார்க்கிறார்கள் தாகம் தீர்ந்த பாடில்லை பின்னர் தங்கள் சாதனைகளை வணங்கி பார்க்கிறார்கள் தங்கள் கை கைகளின் செயல்களை பார்த்து நீங்களே தெய்வங்கள் என்கிறார்கள் அங்கும் ஏமாற்றம் இவையாவும் தங்களுக்காக மக்கள் கொண்டுள்ள தாங்களுக்காக தாங்கள் வெட்டி கொண்ட வெடிப்புள்ள தொட்டிகள் சிலுவைதான் இறைவனின் முடிவான கூட்டல் அடையாளம் அங்குதான் மனிதன் திருப்தி அடைகிறான் The cross is God's plus sign for man. அந்த பழைய சிலுவைக்கு எல்லா சிற்றின்பங்களும் எல்லா சம்பத்துகளும் அர்த்தமற்று போகின்றன எனவேதான் ஜார்ஜ் பென்னாட் என்பவர் பாடினார் I will cherish the old rugged crown and exchange it someday for a crown into our party. Our people, we all have to say that we all have to say. Jesus is the same. The same things we all have to say. That is why we all have to say. Philippians 4, 10 years ago. நமது குறைவை எல்லாம் தமது மகிமையில் அவர் நிறைவாக்குகிறார் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வ சமாதானம் நம் கண்ணீரில் மிதக்கையில் கூட இருதயத்தின் ஆழத்தில் திடமாயிருக்கும் அதுதான் இறைவன் தரும் திருப்தி ஒரு நாள் வரும் அப்பொழுது சாதாரண பசி கூட நம்மை விட்டு எடுக்கப்பட்டு போகும் வெளிப்படுத்தல் ஏழு பதினாறிலே அதை வாசிக்கிறோம் இனி அவர்கள் பசியடைவதும் இல்லை தாகமடைவதும் இல்லை ஆட்டுக்குட்டியானவர் பிரியமானவர்களே நமக்காக அடிக்கப்பட்டதால் என்னே ஆசீர்வாதம் பாளையங்கோட்டை சத்தியவாசகம் பண்டிதர் கீர்த்தனைகளை அழகாக எப்படி பாடினார் தாகமிண்டு தங்கமே நீ கண்ணயந்து எத்தனாய் தொங்குரா எங்க நல்லாண்டுே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் மிஸ் தோத்திருக்கிறோம் அப்படி குமாரனாகி யேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்காக பட்ட பாடுகளையும் சிலுவையில் அவர் திருவாய் மலர்ந்த மொழிகளையும் தியானிக்க எங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எல்லாம எங்களுக்கு நிறைவாயிருக்கும் உன்னதத்தில் உள்ள சகல ஆசிர்வாதங்களுக்கும் நாங்கள் பங்காளிகளும் சுதந்திரவாளிகளும் இயேசு எல்லாவற்றையும் விட்டு ஒரு சொட்டு தண்ணீருக்கும் ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்தாரே என்னே அன்பு என்ன அன்பு என்னே பாசம் அன்றுவரே இந்த அன்பை என்னாலும் நாங்கள் எங்கள் இருதயத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள உதவிதாரம் இந்த அன்பை மறந்து விடாதிருக்க இந்த அன்பை விட்டு வேறே உலக அன்புங்களுக்கு பின்னாக நாங்கள் ஓடிவிடாதபடி உண்மையே எங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பழைய சிலுவையே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கட்டியாக இருக பிடித்து எங்களுக்கு உதவி செய்யும் துதி கன நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை